ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மஹம் நாம் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறது விஷயமா பார்க்கணு வரோம் அதில் சந்யாசாசிரமத்தினுடைய பெருமைகள் விரிவாக பார்த்துருந்து வரோம் அதில் முக்கியமாக ஒன்றும் சந்நியாசிகள் சித்தி ஆகிட்டா அவளுக்கு அதிஷ்டானம் வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருந்துன்னு வருது அது ஏன் அதிஷ்டானம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது சாதாரண மனுஷன் வாழ்ந்த பிறகு காலகதி அடைஞ்சாச்சுன்னா அவனுடைய சரீரத்தை அக்னிக்கு கொடுத்துடுறது ஏன்னா நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த சரீரத்தை கொடுத்தவர் அக்னி தான் அக்னி நமக்கு இந்த சரீரத்தை கொடுக்கிறார் ஆகையினாலதான் திரும்ப அவர்கிட்டயே கொடுக்கிறோம் காலம் முடிஞ்சு போன பிறகு அந்த அக்னி அஞ்சு இடத்துல அஞ்சு விதமாக இருக்கார் அக்னி என்னன்னா அது கருட புராணம் எப்படி சொல்றதுன்னா பாடபம் ஜரம் பௌத்திம் வானஸ்பத்திய பார்க்கிவம் அப்படின்னு அஞ்சு இடத்துல அக்னி இருக்கார் அப்படின்னு சொல்வது பாடபம்னா ஜலத்தில் உள்ள அக்னி ஜாடரம் ஒவ்வொரு ஜந்துக்களுடைய வயத்தில் இருக்கிறது இருக்கக்கூடியதான அக்னி பௌத்திம் பஞ்சபூதங்கள்லேயும் இருக்கக்கூடியதான அக்னி வானஸ்பத்தியம் மரம் செடி கொடிகளில் இருக்கக்கூடியதான அக்னி பூமியில் இருக்கக்கூடியதான அக்னி இந்த அஞ்சு இடத்துலையும் அக்னி வாசம் பண்ணுறார் ஒவ்வொரு விதமான அக்னி ஜலத்தில் உள்ள அக்னி தான் சமுத்திரத்தில் இருக்கார் பாடபா அக்னின்னு பேர் சமுத்திரத்தில் சமுத்திர காமினி நதினு நிறைய கேள்விப்படுறோம் எத்தனையோ நதிகள் சமுத்திரத்தில் போய் விழருது எவ்வளவு ஜலம் விழுந்தா கூட மழை பெய்கிற போது பார்த்தா வெள்ளம் போகிறது எல்லா ஜலமும் சமுத்திரத்தில் போய் விழறது ஆனால் சமுத்திரம் உயர்றது அதனால சமுத்திரம் உயரணுமானோம் ஆனால் உயரலை ஒரே அளவில் தான் இருக்கு சமுத்திரம் என்ன காரணம் அப்படின்னா நடுப்புற ஒரு அக்னி இருக்க ஒரு நெருப்பு எரியுறது அது அந்த ஜலத்தை சாப்பிட்டுடே இருக்கு ஆகையினால்தான் சமுத்திரம் உயரம் உயரவே இல்லை ஒரே அளவாக இருக்கு சமுத்திரம் அதுக்குதான் பாடபா அக்னின்னு பேர் ஜாட்சரம் ஒவ்வொரு ஜீவன்களுடைய சரீரத்தில் அக்னி இருக்கார் ஜாட்சர அக்னின்னு பேர் வேலைக்கு வேலைக்கு நாம் சாப்பிட்ற எந்த ஆகாரத்தையும் அந்த அக்னி தான் ஜீரணம் பண்ணுறார் ஜீர்ணிக்கிறார் நாம சாப்பிட்ற வஸ்துக்களை எடுத்துக்கிறார் அந்த அக்னி ஜாடர் அக்னின்னு பேரு பஞ்சபூதங்கள்லேயும் அக்னி இருக்க அதுதான் நாம மின்னல் எல்லாம் பார்க்கிறோம் மேகங்கள் கூட்டமாக வந்ததுன்னா இடிக்கிறது மின்றது இந்த மின்னல் என்னது அது ஒரு அக்னி மரம் மேல விழுந்ததுன்னா மரம் பிடிச்சுன்னு எரியும் அது அங்க ஒரு அக் அவாசம் பண்றார் அக்னி வானஸ்பத்தியம் செடி கொடி மரங்களில் அக்னி இருக்க அதனால தான் அந்த மரம் செடியாக ஆறு அப்புறம் மரமாக ஆறுறது அப்புறம் பூக்கிறது காய்க்கிறது பழுக்கிறது இந்த வளர்ச்சி அந்த அக்னியினால்தான் கிடைக்கிறது பார்சிவம் பூமியில் ஒரு அக்னி இருக்க இப்படி அஞ்சு இடத்துல அக்னி வாசம் அதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்னி சொல்லப்பட்டிருக்கு ஜலத்திலயே யாகங்கள்லாம் உண்டும் ஜலத்திலயே ஹோமம் பண்ணுறது அவபிரதம்னு சோம யாகங்களில் பார்த்தா கடைசியில் அவபிரதம்னு நடக்கும் அவபிரத ஸ்நானம்னு எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணுறது அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு யாகம் நடக்கும் ஹோமம் அக்னி இல்லாமல் எப்படி அது ஹோமமாக ஆகும் அப்படின்னா அந்த ஜலத்தில் ஒரு அக்னி இருக்கார் அந்த அக்னிக்கு தான் அந்த ஹோமத்தை பண்ணுறோம் அதுபோல ஜாடர அக்னி பகவத்கீதையில் சொல்றார் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுக்த பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு கீதையில் பிராணினாம் தேகமாசிரிதா அகம் வைஸ்வானரோ பூத்வா வைஸ்வானரன்னு அக்னிக்கு பேர் அந்த அக்னியாக அத்தனை பிராணிகளுடைய தேகத்திலையும் வாசம் பண்ணுறேன்னு பகவான் சொல்கிறார் தான் நாம் சாப்பிட்ற ஆகாரம் அடுத்த வேலைக்குள்ளே ஜீர்ணம் ஆகிடுறது இல்லாட்டா சேர்ந்துண்டே வரணுமே சாப்பிட்டா அடுத்த வேலை அந்த பக்குவமாக ஆயிடுறது காரணம் என்னென்னா அந்த அக்னி அவருக்கு ஆகுத்தி நாம் கொடுக்குறோம் இந்த அஞ்சு அஞ்சு இடங்கள்லேயும் உள்ள அக்னிக்கும் ஆகுத்திகள் கொடுக்கணும் ஒவ்வொரு இடங்களில் வச்சிருக்க ஆகுத்திகள் அதனால தான் நாம் போஜனம் பண்ணுற பொழுது பிராணாகுத்தின்னு பண்ணுறோம் அந்த பிராணாகுதித்திங்கிறது ஒரு ஹோமம் அது அதுக்கு பிராணாக்னி ஹோத்திரம்னே பேர் அது சொல்லப்பட்ட முறையில் அதை பண்ணணும் பிராணாகுத்தி அது ஒரு ஹோமம் அது எந்த அக்னி இல்லைன்னா ஜாடரா அக்னியில அந்த ஹோமம் அதுபோல மரம் செடி கொடிகளில் அக்னிவாசம் பண்றார் அதே போல பஞ்சபூதங்களில் அக்னி வாசம் பண்றார் பூமியில ஒரு அக்னி இருக்க அதனால தான் விதையோ எதை பூமியில் போட்டாலும் பழுத்து மேலே வருது காரணம் என்னன்னா அந்த பூமியில உள்ள அக்னி ஸ்ரதம் பண்ணிண்டே இருக்கும் ஸ்ரதம்னா பழுக்க வச்சுட்டே இருக்கும் பூமியில ஒரு சூடு இருக்கும் அது அக்னி இந்த நம்முடைய தேகத்தை ஒவ்வொருத்தருடைய தேகமும் ஒவ்வொரு விதமான அக்னியில சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது அதுல இப்போ வேதாத்தியனம் பண்ணி அந்த வேதம்த படித்தவ எல்லாரும் கல்யாணம் பண்ணிண்டாச்சுன்னா அவுபாசனம்னு பண்ணணும் அந்த அவுபாசன அக்னியில தான் அந்த அவளுடைய தேகத்தை கொடுக்கணும் அதே போல சோமயாகம் பண்ணினவாளுக்கு அக்னிஹோத்திர அக்னின்னு பேர் அதில் என்ன விசேஷம்னா இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவாளுடைய அக்னி இருக்கே இந்த அஞ்சு இடத்துல உள்ள அக்னியும் சேர்ந்துதான் அக்னிஹோத்ரா அக்னின்னு உபாசிக்கிறார் பஞ்சதா அக்னின் விக்கிராமது விராட் சிரஷ்டா பிரஜாபதேஹே ஊர்துவாரோஹ திரோஹிதி யோனிரக் பிரதிஷ்டிதிஹி அப்படின்னு ஒரு உபஸ்தானம் ஆதானம்னு இந்த அக்னிஹோத்ரா அக்னியை எடுத்துக்கிறதான ஒரு அனுஷ்டானம் அதை எடுத்திருந்த உடனே அந்த அக்னியை பார்த்து சொல்லக்கூடியதான மந்திரம் பஞ்சதா அக்னியின் அஞ்சு இடங்கள்ல அக்னி பிரிஞ்சிருக்கு அந்த அஞ்சு உள்ள அக்னியை ஒன்றாக சேர்த்து இங்கே நான் உபஸ்தானம் பண்றேன் என்ன அந்த யஜமான இந்த அஞ்சு அக்னியினாலையும் சம்ஸ்காரம் பண்ணப்படுறது ஆகிதானிகளுடைய தேகம் அதே போலதான் சந்யாசிகளுக்கு பூமியில் உள்ளதான அக்னி அந்த பூமியில் உள்ளதான அக்னிக்கு தேகத்தை கொடுக்கணும் அதுதான் கனனம்னு பேர் சின்ன குழந்தைகள் காலகட்டியை ஆயிடுத்துனாலும் சன்னியாசிகள் தேகத்தை விட்டுவிட்டாலும் அவளுடைய தேகத்தை பூமியில் உள்ள அக்னிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காள் அதனால தான் குழி பறிச்சு அதில் அவளுடைய தேகத்தை அங்கே வச்சுட்றது அவளுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது சன்னியாசிகளுக்கு வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாயா உபனிஷத்து சொல்கிறது சன்னியாசிகள் எப்படின்னா அவெல்லாம் மோட்ச மார்க்கத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடியவளுடைய தேகம் தானாக கழிந்து விழுந்துடும் அப்படின்னு உபனிஷத்து சொல்வது எப்படி சொல்வது அப்படின்னா அடுத்து உபன்யாசத்தில் பார்ப்போம்